அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நட்பு ஆராய்தல் அதிகாரத்தை தொடங்க இருக்கிறோம் நல்ல நட்பு எது அல்ல நட்பு எது என்று அறிந்து கொள்ள நாளடியாருடைய இருநூற்றி பதினோராவது பாடலும் நமக்கு வழிகாட்டுகிறது ஆங்கிலத்திலே ஆசிட் டெஸ்ட் என்று சொல்லுவார்களே அது போல கருத்துணர்ந்து கற்றறிந்தோர் கேண்மை எங்கான்றும் கரும்பு தின்றற்றே குருத்திற்கு எதிர் செலத்தின்றென்னன்ன தகைத்தரோ என்றும் மதுரம் இலாளர் தொடர்பு கரும்பை நுனிப்பகுதியிலிருந்து அடிப்பகுதி நோக்கி கடித்து தின்று சென்றால் போக போக இனிப்பு மிகுதியாகும் அது மற்றவர்களுடைய கருத்தை உணர்ந்து கொண்டு புரிந்து நல்ல கல்வியும் கற்று அந்த கருத்துகளை, உணர்ந்து கொண்டவருடைய நட்பானது போக போக மேலும் மேலும் இனிக்கும் அதான் நம்மளை பற்றி அவங்க நல்லா புரிஞ்சுருக்கணும் அதே சமயம் அவர்கள் நன்றாக படித்திருக்கணும் அவர்களுடைய நட்பு நாளாக நாளாக சந்தோஷத்தை கூட்டி கொடுக்கும் அதுக்கு மாறாக எதிர் திசையில் கரும்பு அடியிலேருந்து நுனி வரைக்கும் இப்படி சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் அது மாதிரி இனிமை இன்பம் காணாதவருடைய நட்பானது சுவை குறைந்து கொண்டே செல்லும் நம்மளை பற்றி சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சரியாக படித்ததும் இல்லை சுயமாகவும் சிந்திக்கிற சக்தி இல்லை அவங்களுடைய நட்பெல்லாம் நாளாக நாளாக கீழே போயிடும் மனதை செம்மைப்படுத்தி உண்மையான மகிழ்ச்சி நாள்தோறும் பெருகி அது மாத்திரமில்லை நமக்கு அதனால் ரொம்ப சந்தோஷமும் ஏற்படும் அவர் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மனசை செம்மப்படுத்துறதுக்கு அவர் உதவி புரிகிறார் நாம் அவருடைய மனசை செம்மப்படுத்துறதுக்கு உதவி புரிகிறோம் ரெண்டு பேருக்கும் காணக்காண அன்பு வளர்கிறது அந்த மகிழ்ச்சி அதுதான் நட்போடைய அடையாளம் மேலும் சில கருத்துக்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவள்ளூருடைய திருவருளை